ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு அபு சாயித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மற்றொரு பார்க்க வேண்டாம் ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் மறை உறுப்பு பகுதிகளை பார்க்க வேண்டாம் ஒரு ஆண் மற்றொரு ஆணுடன் ஒரே ஆடையில் சேர்ந்திருக்க வேண்டாம் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுடன் ஒரே ஆடையில் சேர்ந்திருக்க வேண்டாம் என்று நபி செல்லமாகவும் அணைகளை செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று